வணக்கம் 22, மே இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து தி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகின் மிக கடல்சார் பயிற்சி ரிம்பேக்கில் இந்தியா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இணைந்தது இரண்டு சர்வதேச நிதி சேவை மையங்கள் ஆணையத்தை குஜராத்தில் தலைமையிடமாக கொண்டு நிறுவியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்தது மூன்று ஐநாவின் இந்திய தூதர் மற்றும் பிரதிநிதியாக திருமூர்த்தி நியமிக்கப்பட்டார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த ஆண்டில் மும்பையின் தாதா சாஹிப் பால்கே விருது அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டு உலக ஹீமோபீலியா தினம் என்று கொண்டாடப்படுகிறது மூன்று இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் எந்த ஆண்டு எழுதப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்